ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப நம்ம கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற பாடத்திட்டத்துல ஆறாம் வகுப்பு வந்திருக்கிறோம் இப்ப இந்த ஆறாம் வகுப்புல நம்ம நாற்பத்தி ஒன்றாவது இருந்து பாக்க போறோம் ஏன்னா கடந்த வகுப்புல வந்து நாற்பது பாடல்களை பார்த்து முடிச்சோம் இப்ப இன்று வந்து நம்ம நாற்பத்தி ஒன்றாவது பாடல் தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரின் சொன்னீர் இறந்து சக்திகள் என்றீரே மூடலான் சக்தி செய்யும் மோக முன் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரு அப்படின்னு சொல்றாரு நாப்பத்தி பாடல்ல அதாவது சோம்பல் குணமான தமோகுணத்திலே தூடன தமத்தில் அதாவது நம்ம மற்றவர்களால் தூற்றத்தக்க தமோ குணம் அதாவது இந்த மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா சத்துவ குணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படிங்கிற மூன்று குணங்கள்ல பிரதான குணமாக நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியது சத்துவ குணம் இந்த தமோ குணம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா உறக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுப்பதற்கு பயன்படுத்திக்கலாமே தவிர பெரும்பாலும் அந்த தமோ குணத்தை வந்து நம்ம போற்ற முடியாது அது வந்து தூற்றுவதற்கான ஒரு சோம்பல் குணம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் அப்போ அப்படி தூற்றத்தக்க சோம்பல் குணமான தமோ குணத்திலே தோன்றிய மூல பிரகிருதியில் வந்த பலவாறாக தோன்றுகின்ற விட்சேப சக்தியின் வாயிலாக ஏடனை விகாரம் சொன்னி ஈரெண்டு சக்திகள் என்றீரே அப்ப இந்த தமோ குணத்துல இருந்து ரெண்டு சக்தி வந்துச்சுன்னு சொன்னீங்களே அது என்னென்ன சக்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆவரண சக்தி பிட்சேபர் சக்தி அப்படின்ற இரண்டு சக்திகளை நம்ம பார்த்தோம் அந்த சக்தியை பற்றி சொல்றீங்களா இப்ப இது வந்து சிஷியன் பேசுறான் குரு கிட்ட வந்து கேக்குறான் இந்த மாதிரி ஏடனை விகாரம் சொன்னி ஈரெண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன குருபையோடு அருள் செய்வாரு அவற்றில் மறைக்கும் சக்தியான ஆவரண சக்தி செய்யும் மயக்கத்தை சொல்லுங்கள் ஐயா என்று கருணையுடன் குருவே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறான் இந்த சிஷியன் அப்போ இந்த பாடல் அவர் என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னா நம்ம இந்த தமோ குணத்திலிருந்து வெளிப்பட்ட இரண்டு சக்திகளிலே தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி அப்படின்ற இரண்டு சக்திகள் வந்தது அதுல வந்து இரண்டு சக்திகளை பற்றிய விளக்கங்களை எனக்கு சொல்லுங்க அதுல இந்த மோகமும் அதாவது நம்மளை வந்து ஏமாற்றக்கூடிய நம்மை ஆசைக்கு உட்படுத்தக்கூடிய மறைக்கும் சக்தியை வந்து பத்தி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல சிசியன் வந்து குருக்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி அமைச்சிருக்காரு இப்ப அடுத்தது நாற்பத்தி பாடல்ல தானிகர் தனக்கா மீசன் அனையும் தங்களை தாங்கள் அண்ட ஞானிகள் அடமையும் உன்றி நாஸ்தி நபாதி என்னும் ஊனிடை உயிர்களுக்கு உள்ளத்து உணர்வெளி குருடா வண்ணம் வானிலன் திசைகன் மூடு மலை நிசை இருள் அதாவது சுத்த சத்துவ குணன் அம்சத்திலே தனக்கு நிகர் தானே என்ற ஈஸ்வரனையும் அதாவது தானிகர் தனக்கா மீசன் அணையும் தங்களை தான் கண்ட அப்படிங்கிற முதல் வரியில சொல்றாரு அதாவது தன்னை அந்த பிரம்மமாகவே கண்ட ஞானிகளை தவிர இப்போ தானிகர் தனக்கா மீசன் அதாவது இப்ப ஞானிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஆத்ம ஞானம் இந்த தத்துவ விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை அந்த தனித்துவ பிரம்மமாகவே புரிதல இருக்கக்கூடிய ஞானிகளை தவிர மற்ற அக்ஞானிகள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க இந்த மாயையில மாட்டுவாங்க யார்கிட்ட வந்து மறைக்கும் சக்தியை வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானிகள் கிட்ட வெளிப்படுத்த முடியாது அப்ப இந்த ஞானிகளை தவிர மற்ற அக்ஞானிகள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க இந்த மாயையில மாட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஞானம் இல்லாததுனால என்ன ஆயிடும்னா இந்த தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி அப்படின்ற இரண்டு சக்திகள் சிக்கிக்கிட்டவங்க தன்னுடைய நிலைப்பாடை மறந்துடுவாங்கங்கிறது இங்க சொல்ல வராரு அதாவது ஞானிகளை தவிர பிரம்மமாகவே தன்னை கண்ட ஞானிகளை தவிர நாஸ்திகர்களையும் இந்த ஸ்தூல உடன் நான் என்று கருதுகின்ற ஜீவர்களுக்கும் அந்த கரணமான உள்ளத்து உணர்வெளியான ஞானவெளி குருடாகும்படி ஆகாயம் பூமி அனைத்து திசைகளிலும் மூடும் மழைக்கால இரவு இருள் போல் இந்த ஆவரண சக்தி மறைக்கின்றது அப்படிங்கிறார் அதாவது இந்த பாட்டில் சொல்றாரு பாருங்க ஊனிடை உயிர்களுக்கு உள்ளத்து உணர்விழி குருடா வண்ணம் அதாவது ஊனிடை உயிர்கள்னா இந்த உடம்பு எடுத்து வந்த உயிர்களுக்கெல்லாம் அந்த உணர்வு விழி அதாவது தான் தான் நான் அந்த அகம்தான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த உணர்வை புரிந்து கொள்ள முடியாத நிலையில அந்த அகக்கண் திறக்காத குருட்டு நிலையில அதாவது உள்ளத்து உணர்விழி குருடா வண்ணம் அந்த அகவிழி விழித்து கொள்ளாத குருடாக இருக்கக்கூடிய நிலையில வானிலம் திசைக்கன் மூடும் மழை நீசி இருள் போன் மூடும் அதாவது வானிலை எப்படி வந்து மழை காலத்துல மேகங்கள் கரும் மேகங்கள் வந்து சூழ்ந்து கொண்டு ஒரு இருளை உண்டாக்கி நம்மளுடைய வெளிச்சத்தை மறைத்துக் கொள்கிறதோ அது போல இந்த அஜானமானது தன்னுடைய உண்மை சொரூபத்தை அறிய முடியாதவாறு மறைத்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார் இந்த பாடல் மூலமா அதுதான் இந்த பாடலை சொல்றாரு தானிகர் தனக்காம் தங்களை தாங்கண்ட ஞானிகள் அடமையும் உள்ளொத்து உணர்விலி குருடாம் வண்ணம் வானிலம் திசைக்கண் மூடும் மலை நிசை இருள் போன் மூடும் அப்போ இந்த பாடல சொல்ல வருது என்னன்னா சத்துவகுண அம்சத்திலே இருக்கக்கூடிய தன்னை தானே உணர்ந்து கொண்ட உண்மையான ஞானிகள் பிரம்மமாகவே தன்னை உணர்ந்து கொண்ட ஞானிகளுக்கும் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனாகவே இருக்கிறது இந்த ஈஸ்வர உடல் தான் இந்த சக்தி மாற்றத்திலே ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு பயணித்து கொண்டிருக்கின்றது என்ற புரிதல் அவர்களுக்கு இந்த பாடத்திட்டங்களை படித்து வந்த ஞானத்தில அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இந்த பிரபஞ்சத்தினால உண்டாகாது ஏன் உண்டாகாது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே இந்த இயக்கம் வந்து ஈஸ்வர சக்தி அதனுடைய நிலைப்பாடு வந்து ஒரு ஆற்றலிருந்து இன்னொரு ஆற்றலாக அங்கே மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்போ அதனுடைய இயக்கத்தை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நான் யார் என்னுடைய உண்மை ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உணர்ந்து கொண்ட ஞானிகளை தவிர மற்ற அஜ்ஞானிகளுக்கு தன்னுடைய உண்மை நிலை என்ன என்று உணர முடியாது ஏன் உணர முடியாம போகுது வானத்திலே எப்படி மழை காலத்திலே கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு இருட்டை உண்டாக்குகின்றதோ அது போல இவர்களுடைய மனதிலே அந்த ஞான விழி விழித்து கொள்ளாமல் குருடாகி இருக்கின்ற நிலையிலே அந்த ஞானக்கன் விழிப்புறவில்லை ஏன் ஞானக்கன் வெளிப்புறவில்லை அவங்களுக்கு இதை பற்றி ஞானம் இல்லை தான் யார் என்று தன்னை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத மனநிலை அதாவது இந்த பிரகிருத்திய உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு மனநிலை இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை என்று ஓடிக்கொண்டிருக்கிற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற பாடத்திட்டங்கள் புரியாததுனால அறியாமை நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பாடத்துல சுட்டி காட்டுறாரு அந்த நிலைப்பாடத்தை என்ன சொல்றாருன்னா மறைக்கும் சக்தி ஆவரண சக்தி அப்படின்றால் மறைக்கும் சக்திங்கிறார் அப்போ அந்த தமோ குணத்திலிருந்து இரண்டு சக்திகள் வெளிப்பட்டுன அது வந்து விக்ஷேபம் ஆவரணம் அப்படின்ட்டு விக்ஷேபம்னா பலவாறாக தோன்றுகின்ற சக்தி ஆவரணம்னா மறைக்கும் சக்தி அப்ப இந்த மறைக்கும் சக்தி யாருக்கு மட்டும் வேலை செய்யாது ஈஸ்வரனையும் தத்துவ ஞானிகளையும் தவிர மற்ற அனைத்து ஜீவர்களின் திருஷ்டியை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு இந்த பாடல சுட்டி காட்டுறாரு இப்போ இங்க திருஷ்டினா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கண் திருஷ்டியா எடுத்துக்கூடாது அகக்கண் திருஷ்டி இப்போ நமக்கு வந்து இப்போ சாதாரண இந்த புறக்கண்கள் வழியாக இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இந்த திருஷ்டியில நமக்கு பல விதமான தோற்றங்கள் தெரியும் அந்த தோற்றங்களுக்கு வந்து பலவிதமான பெயர்களை நாம தான் சூட்டியிருக்கிறோம் ஏன்னா அந்த நாம ரூபங்கள் நம்முடைய அனுபவத்துல சூட்டப்பட்டவைகள் ஆனா இந்த அகக்கண்கிறது என்ன நமக்குள்ள மலர வேண்டிய ஒரு மூன்றாவது கண் அதுதான் ஞானக்கண் அந்த கண் வந்து யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு இந்த மறைக்கும் சக்தி இந்த கருமேகங்கள் சூழ்ந்தது போல தன்னுடைய அறிவை மறைத்துக் கொள்கின்றது அப்படிங்கிறது இந்த பாடலில் சுட்டி அடுத்தது நாற்பத்தி மூன்றாவது பாடலில் சொல்றாரு ஊன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துல விகாரங்கற்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கு மகத்துல விகாரங்கற்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி இதே என்ன சொல்றாருனா இந்த பரிபூர்ணமான நித்திய பரபிரமம் இருக்குது இல்லையா அந்த பரபிரமத்துக்கு வெளியில உள்ள அனித்தியங்களான விகாரங்கள் இருக்கிறது புறத்துல விகாரங்கற்கும் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துல விகாரங்கற்கும் விகாரங்கள்னா என்ன இந்த வெளிய வந்து பிரபஞ்சத்துல எத்தனையோ தத்துவங்கள் இருக்கிறது அவைகள் என்ன சொல்றாருன்னா அனித்தியங்கள் நித்தியமான விஷயம் அல்ல எனக்கு எது நித்தியம் பிரம்மம் மட்டும் நித்தியம் மற்றதெல்லாம் நித்தியம்னா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து போகின்றவைகள் இப்ப இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் வந்து போகிறதோ அதை நித்திய பொருள் எப்படி சொல்ல முடியும் அது அனித்திய பொருள் தானே அதை வச்சு அவர் சொல்றாரு அந்த அடிப்படையில ஆன்ற கூடஸ்தனுக்கு மகத்துவ விகாரங்கும் இப்போ இந்த கூடஸ்தன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது எல்லா பிராணிகளின் புத்திகளிலே உரைகின்றவன் தான் கூடஸ்தன் இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு புத்திசக்தி வேணும் இல்லையா இப்ப அந்த புத்திசக்தி இருந்தால் தானே எது சரி எது தவறுன்ற அந்த பகுத்தறியக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கும் அப்போ அந்த புத்திசக்தி எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது ஒரு சாதாரண ஜீவராசிகள்ல எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு இது செய்யணுமா செய்யக்கூடாதா இவங்க நம்ம தொந்தரவு பண்ணுவாங்களா தொந்தரவு பண்ண மாட்டாங்களான்னு புரிந்து சக்தி இருக்கிறது பாத்தீங்களா அதுதான் புத்திசக்தி அந்த புத்திசக்தியின் வாயிலாக தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய பிராணிகளை போல மனிதனும் இந்த புத்திசக்தியை பயன்படுத்தி தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கியமான சாராம்சம் அப்ப அந்த அடிப்படையில எல்லா பிராணிகளின் புத்திகளில் உரைகின்ற கூடஸ்தனுக்கு கூட இங்க என்ன பிரச்சனை இந்த தேகம்தான் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தன்மை இந்த மனிதனுக்கு வந்துடுது இந்த புத்திசக்தியை பயன்படுத்தி அவன் என்ன பண்றான் இந்த விகாரங்களில் இந்த புத்திசக்தியின் மூலமாக தன்னை நான் என்று எதை வைத்து அபிமானித்துக் கொள்கிறான்னா இந்த உடலை வைத்து அபிமானித்துக் கொள்கின்றான் அப்ப அந்த அபிமானம் தான் இங்க சாஸ்திரம் சொல்றதுனா தத்துவங்களாக சுத்தி காட்டுது இருபத்தி எட்டு கொன்று உள்ள பேதமும் தெரியக்கூடிய அறிவை மறைக்கும்படி செய்து ஜீவர்களுக்கு பிறவி துன்பத்தை கொடுக்கும் மிகப்பெரிய நோய்தான் இந்த ஆவரண சக்தி அப்படின்னு சொல்றாரு தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி இதே அப்போ வளவாறான அறியாமைகளை தோற்றுவிக்கக்கூடிய உபாதி உபாதினா இந்த உடல் அப்படிங்கிற அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கருவி இந்த கருவிதான் இந்த விஷயங்களை நடைமுறைக்கு தெரிஞ்சுக்க வந்திருக்குது இந்த உடல்ங்கிற ஒரு விஷயம் இந்த மனோ புத்தி சக்தியின் மூலமாகத்தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி ஆனா இந்த கருவியை பயன்படுத்தி மனிதன் அந்த புத்தி சக்தியின் மூலமாக தன்னை அறிந்து கொள்கிறான்னா இல்லை ஏன்னா அவன் அறியாமையிலேயே இருக்கிறான் சாதாரணமாக மிருகம் போல அறியாமையில் உள்ள ஜீவராசிகள் போலவே மனிதனும் இருக்கின்றான் அப்ப அந்த தான் யார் இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அப்படிங்கின்ற வேதத்தை சற்றும் புரிந்து முடியாமல் மறைத்து மூடுகின்ற இந்த சக்தி ஆவரண சக்தி அப்படிங்கிறாரு இந்த சாஸ்திரத்துல இந்த பாடல் மூலமாக சொல்றாரு பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள்ள விகாரங்கற்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் மகத்துள்ள விகாரங்கற்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவ வியாதி உண்டாகும் உபாதி இதே பல்வேறு பிறவிகளாக இந்த உடல்ங்கிற இந்த உபாதிக்குள்ள வந்து வந்து போய்கிட்டு இருந்தா கூட தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அபல நிலையிலேயே இந்த உடல் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றன அப்போ அந்த அரிதான உடலாக அந்த மனித உடல் நமக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது இந்த அரிதான மனித உடலிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக சக்தி என்ன பகுத்தறியும் சக்தி நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு புத்தி சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மனோசக்தியின் ஒரு மேம்பட்ட நிலை ஏன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற அந்த அந்த கரணத்தின் வாயிலாகத்தான் மனிதன் தன் நிலையை தான் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக சக்தி நம்மிடத்துல இருக்கிறது இதை வந்து மறைக்குது எது மறைக்குது இந்த ஆவரண சக்தி மறைக்கிறது இந்த தமோ குணத்தின் மூலமாக வெளிப்பட்ட ஆவரண சக்தி தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் மறைத்து விடுகின்றது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு இந்த மறைப்பு யாருக்கு கிடையாது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வர சக்திக்கும் அந்த ஈஸ்வர சக்தியை தான் என்று உணர்ந்து கொண்ட ஞானிகளுக்கும் இந்த மறைப்பு இருக்காது ஏன்னா அவங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப அவங்களை எந்த ஒரு ஆவரண சக்தியும் மறைக்க முடியாது அவர்களை அவங்க தெல்ல தெளிவாக இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இதனால அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயல்பாட்டில் வருவாங்க ஏன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அந்த இயக்கத்தில் அவங்க இருந்து தான் ஆகணும் அதனால அந்த இயக்கம் வந்து ஈஸ்வரனுடைய இயக்கம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு அதனுடைய ஒத்துசை அப்படியே பயணம் பண்ணக்கூடிய ஞானிகளுக்கு இந்த ஞான திருஷ்டி இருக்கும் மற்றவர்களுக்கு அந்த திருஷ்டி இருக்காது அதனால அவர்கள் அஜானிகளாக இருக்கிறார்கள் இங்க சுட்டி காட்டுறாரு பல பிறவிகளாக இந்த உடல்ங்கிற ஒரு வியாதி நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிறது இங்க சுட்டி காட்டுறாரு ஊன்றிய பவ வியாதி உண்டாகும் உபாதி இதே அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு மிகப்பெரிய நோயை துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆவரண சக்தியின் மூலமாகத்தான் நம்ம வந்து அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்ல இந்த நாற்பத்தி பாடல் அடுத்து வந்து நாற்பத்தி நான்காவது சொல்றாரு ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடமாமென விரண்டு ஆதாரம் சமமாம் எங்கும் விசேடமாமே இப்ப என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்பவாதம் அப்படிங்கிற அதே டைட்டில் தான் இப்ப எங்கேயும் வராது இங்க என்ன ஆரோபம்னா அந்த மறைக்கும் சக்தி தான் எங்கேயும் எப்படி மறைக்குது நமக்கு அது ஒரு கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைத்துக் கொண்டு அதை பாம்புங்கிற ஒரு அறியாமை நம்ம இடத்துல இருப்பது தான் இங்க வந்து ஆவரணம் சுட்டி காட்டுறாரு கயிறு இல்லை என்றால் அங்க பாம்பு தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் இப்போ ஒரு கயிறு இருக்கிறதுனால தான் அந்த கயிற்ற பார்த்துட்டு நம்ம பாம்பு பாம்புன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆதாரமான கயிறு அங்கே இல்லை அப்படின்னா அப்போ அங்கே பாம்பு ஒரு விஷயம் இருக்காது இல்லையா அதை தான் இங்கே சொல்ல வர்றார் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றால் அதாவது கயிறும் பாம்பும் ஒரே சமயத்தில் அங்கே தோன்ற வாய்ப்பு கிடையாது ஏன்னா கயிறு அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொன்றவனுக்கு பாம்பு பற்றிய பயம் இல்லை அது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அங்கே பாம்புங்கிற ஒரு விஷயத்தை அவன் மனசில் கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா அவன் தெரிஞ்சு போச்சு அது கயிறு தான் அப்படிங்கிறது இப்போ யாருக்கு பாம்பு இல்லை பயம் வருது அப்படின்னா மங்கிய வெளிச்சத்தில் அந்த கயிற்றை பார்த்து அறியாமையில்தான் அந்த பாம்புன்னு அவன் அந்த ஒரு அறியாமை நிலையை தான் இங்கே வந்து ஆரோபம் அப்படின்னு சொல்றோம் அப்போ கயிறுன்னு தெரிஞ்சவனுக்கு பாம்பு இருக்காது பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு இருக்காது இந்த இரு நிலைகள் அங்கே கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த நிலைப்பாடில் இங்கே எல்லாமே பிரம்மமாக தோன்றும் போது இந்த பிரபஞ்சம் அந்த ஞானிகளுக்கு தெரியாது ஏன்னா ஞானிகளுடைய நிலைப்பாடு என்ன இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற அந்த தெளிவில் அவங்க இருக்காங்க எப்படி அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்க நான் ஏற்கனவே கடந்த பாடத்தில் சொன்ன மாதிரிதான் இப்போ நான் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா கண்ணாடியில தெரியக்கூடிய உருவம் என்னுடைய உருவம் தான் ஆனா அந்த உருவம் தெரிவதற்கு யார் ஆதாரமாக இருக்கிறார்கள்னா நான் தான் ஆதாரமாக இருக்கிறேன் நான் ஆதாரமாக இருப்பதனால்தான் என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரிகின்றது இப்போ நானே இல்லை என்றால் கண்ணாடியில் அங்கே உருவம் இல்லை அது போல இந்த பிரம்மம் என்று ஒருவன் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது இப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்ப நான்குங்கிற அந்த சோர்ஸ் உண்மையான இருப்பு நான் இருக்கிறதுனால தான் கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரிவது போல இங்க பிரம்மம் என்று ஒருவன் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் என் ஞானிகளுக்கு தெரிகிறதுனால என்ன பண்ணுவாங்க இந்த பிரபஞ்சத்தை பிரித்து பார்க்க மாட்டாரு ஏன்னா இங்க வந்து பிரபஞ்சம் ஒரு விஷயம் பிரம்மம் இருக்கிறதுனால தான் தெரியுதுங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே பிரம்மமாகத்தான் தெரியும் ஏன்னா இங்க பிரம்மத்துக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துட்ட பிறகு பிரபஞ்சம் தானாக அவர்களுடைய அறிவிலிருந்து மறைந்து போகும் அதாவது ஏற்றி வைப்பட்ட எண்ணங்களிலிருந்து மறைந்து போய் இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற அந்த தெளிவுக்கு அவங்க தெல்ல தெளிவாக வந்து விடுவார்கள் ஆனா இதை புரியாத அஜ்ஞானி என்ன பண்ணுவான் இந்த பிரபஞ்சத்தை உண்மை என்று நம்புவான் ஏன்னா அவனுக்கு பிரம்மத்தை பத்தி தெரியாதனால இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கிறது இந்த உடல்கள்லாம் உண்மையிலேயே இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வந்து போகிற விஷயத்தை அவன் புரிந்து முடியாத நிலையில அப்போ இங்கு சாமான்யம் மற்றும் விசேஷம் என்ற இரண்டு பிரிவுகள் உள்ளன அப்படிங்கிறார் அந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று மட்டுமே விசேஷமாக விளங்கும் அதாவது ஆதாரம் மறைக்கப்படும் அல்லது மறைக்கப்படாத போதும் ஆரோபம் தோன்ற வாய்ப்பு இல்லையே என்ற சீடனின் சந்தேகத்துக்கு இங்கு ஆசிரியர் அந்த ஆதாரத்தை ஆதாரம் மற்றும் அதிஷ்டானம் என இரண்டாக பிரித்து ஆதாரம் சாமானியம் எனவும் அதிர்ஷ்டானத்தை விசேஷம் எனவும் விளக்குகின்றார் இங்க அதுதான் இந்த பாடல்ல அவர் சொல்ல வர்ற விஷயம் அதாவது இங்கு சோர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் அதாவது நானுங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரிவதற்கு காரணமாக இப்ப நான் இங்கு இருக்கிறேனோ அது பிரம்மம் என்று ஒன்று இருப்பதனால்தான் இந்த பிரகிருதி இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்ப இங்க வந்து இந்த பிரகிருதி எப்ப இல்லாம போகும் பிரம்மம் இல்லைன்னா தான் இல்லாம போகும் அப்ப பிரம்மம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரகிருதி இருக்கத்தான் செய்யும் அப்ப ஆனா இந்த பிரகிருதி உண்மையா அப்படின்னா அந்த பிரம்மம் இருப்பதுனால இது இருக்கிறது பிரம்மம் இல்லைன்னா இது இல்லை அப்ப யாரின் மீது இந்த பிரகிருதி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அப்படி ஏற்றி வைக்கப்பட்ட இந்த விஷயத்த ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும் சாமானிய அறிவு விசேஷ அறிவு அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிச்சு பார்த்தா நம்முடைய நிலைப்பாடு எப்படி கயிறு இல்லைனா பாம்பு தோன்ற வாய்ப்பில்லை போல பிரம்மம் இல்லை என்றால் இந்த உலகம் தோன்ற வாய்ப்பு இல்லைங்கிற வந்துடும் அப்ப ரெண்டும் ஒரே சமயத்தில் தோன்றாது அப்ப இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது அப்படிங்கிற இந்த நிலைப்பாடை புரிந்து கொண்டவர்களுக்கு பிரம்மம் மட்டுமே சத்தியம் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த ஜகத் மித்தியா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிந்து முடியும் ஏன்னா பிரம்மம் இருப்பது தான் இந்த ஜகத் தெரிக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த பாடல்ல நாற்பத்தி பாடல்ல சுட்டி காட்டுறாரு அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது பாடல சொல்றாரு ஜகமதில் இதுவென் சுட்டான் சமானந்தான் மறைந்திடாது மிக விது கைராம் என்னும் விசேடம்தான் மறைந்து போகும் பகமெனும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது பகர் விசேடமதான் ஜீவன் பரமெனும் அதனை மூடும் அதாவது இங்க என்ன சொல்றாருனா இந்த உலக வழக்கத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு சாமான்யம் விசேஷம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த வந்து மனம் கற்பித்துக் கொள்கின்றது இப்ப இது வந்து கற்பனை தான் ஏன்னா மனசுக்கு வந்து வந்து போகிற விஷயமா இருக்கிறதுனால இது ஒரு கற்பனையாகவே இது பாவிச்சுக்குது ஜகமதி லிதுவென் சுட்டான் ஜமானம் தான் மறைந்துடாது மிகவித கைராம் என்னும் விசேடம் தான் மறைந்து போகும் இப்போ இப்படி நம்ம வந்து அத்தியாரோபா அவாதம்ங்கிற விஷயத்துல கயிற்றை வந்து பாம்பாக நினைச்சுக்கிறோம் அப்ப அந்த பாம்பு வந்து உண்மையை நம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஏன் அஜ்ஞானத்தினால இல்லல்ல அது கயிறு கிடையாதுங்க பாம்பு தான் அப்படின்னு பயத்துல வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ நமக்கு எப்போ அது வந்து பாம்பு இல்லைங்க கயிறு தான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு இப்போ அந்த பாம்பாக தெரியக்கூடிய அந்த பொருளின் மீது ஒரு அறிவை கொடுக்கணும் அதை இதுதான் அப்படின்னு அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அறிவை அந்த பயந்து கொண்டிருக்கிறவருக்கு கொடுக்கணும் அப்போ அந்த பயத்தில் இருக்கிறவருக்கு நம்ம எப்படி அறிவை கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு டார்ச் லைட்டை எடுத்து அந்த பாம்புன்னு தெரியக்கூடிய அந்த விஷயத்து மேலே நம்ம அடித்த உடனே அந்த வெளிச்சம் பட்ட மறு வினாடி அந்த பாம்பு மறைந்து அங்கே கயிறு தோன்ற ஆரம்பித்து விடுகிறது இப்ப அந்த கயிறு தோன்ற ஆரம்பித்த மறு வினாடி இப்ப அந்த பாம்புன்னு பயந்து கொண்டிருந்த நபர் என்ன பண்ணுவாரு பயம் தெளிந்து அட ஆமாங்க இது வந்து பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்துடுறாரு பாத்தீங்களா இப்ப இங்க சாமானிய அறிவு விசேஷ அறிவுங்கிற ரெண்டு விஷயத்துல சாமானிய அறிவு என்ன அது ஒரு கயிறு மட்டும்தான் ஆனா விசேஷ அறிவு என்ன பண்ணிடுச்சுன்னா அதை பாம்பாக ஏற்றி வைத்துக் கொண்டது இப்ப அந்த விசேஷ அறிவுல இருந்து மீண்டும் சாா்ய அறிவுக்கு நம்ம அதை உட்படுத்தணும் அப்படின்னா புறத்துல ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது அந்த கயிற்று மீது அடிக்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது அது போல இங்க என்ன சொல்ல வராரு இந்த பாடத்திட்டத்துல இந்த பாட்டுல அப்படின்னா இப்ப இந்த உலகம் உண்மை என்ற அறியாமை நம் இடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல நம்ம சிக்கிக்கிட்டு தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த உலகம் உண்மைங்க இல்ல இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒதுக்கவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா நான் இதுல எல்லாமே என்ஜாய் பண்றேன் அனுபவிக்கிறேன் கண்கூடாக நான் பார்த்துக்கிட்டு அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை வந்து நீங்க உண்மை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆனால் நீங்கள் வேதாந்தத்தில் சர்வசாதாரணமாக இந்த பிரம்மம் வந்து சத்தியம் இந்த ஜகத்து வந்து மித்தியா அப்படின்னு சொல்லிடுறீங்க ஆனால் அது நடைமுறைக்கு வந்து சாத்தியமாகலை ஏன்னா நான் இந்த உலகத்தில் அனுதினமும் ஒவ்வொரு விஷயங்களும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிட்டு நம்ம வாதம் பண்ணுறோம் அப்போ இந்த வாதத்து விமோச்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கயிற்றில் வந்து பாம்புன்னு பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டார்ச் லைட்டு வெளிச்சத்தை அவனுக்கு விமோசனத்தை கொடுக்குதோ அது இந்த ஞான சாஸ்திரம் நமக்கு வந்து அந்த விமோசனத்தை கொடுக்கும் அப்படிங்கறது இங்க சொல்ல வராது அறிவு விசேஷ அறிவாக ஏற்றி கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பாக்குது இப்ப இந்த சாமானிய அறிவுக்கு வந்து இந்த விசேஷ அறிவை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் கொடுக்கணும் ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்பதான் அந்த மனம் வந்து அதை ஏற்றுக்கும் அப்ப அந்த புரிதலை அந்த விசேஷ ஞானத்தை நீக்குவதற்கு நமக்கு புறத்திலிருந்து ஒரு அறிவு கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது இந்த சாஸ்திரம் சுட்டி அப்ப அது பாம்பல்ல கயிறு என்ற உண்மை எப்பொழுது புலப்படுகின்றதோ அப்பொழுது சாமானியமாக தெரியும் கயிறு மறைந்துடாது ஆனால் கற்பனையில் தோன்றிய பாம்பு மட்டுமே மறைந்து விடும் அது இந்த ஆத்ம ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துட்டா இந்த பிரபஞ்சம் மறைந்து ஆனால் அந்த பிரபஞ்சம் பிரம்மம்தான் என்பது நமக்கு புரிய வரும் அப்ப இந்த புரிதலை கொண்டு வர்ற சக்தி தான் இப்ப நம்ம வந்து புரிஞ்சிக்காம இருக்கிறோம் எப்படி புரிஞ்சிக்காம இருக்கிறோம் நம்ம இடம் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களினால் இந்த சக்தி மறைக்கப்பட்டு விட்டது எந்த வகையில மறைக்கப்பட்டிருக்கிறது எதனால் மறைக்கப்பட்டது தமோகனத்திலிருந்து வெளிப்பட்ட ஆவரண சக்தினாலே இது மறைக்கப்பட்டது ஏன்னா ஆவரண சக்திங்கிறது என்ன மறைக்கும் சக்தி அப்ப இந்த மறைக்கும் சக்தி தானாகவே ஜீவர்கள் இடத்துல உள்ள போய் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அஜானத்தை ஒரு அறியாமையை உண்டாக்கி விடுகின்றது அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல சுட்டி காட்டுறாரு அப்போ அதுபோல இந்த உடலை நான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற கற்பனை நீங்கும்போது மட்டும்தான் அப்போ இந்த உடல்கிறது நான்னா என்ன அர்த்தம் இந்த உலகமும் நான் தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் இந்த உலகம் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த கற்பனை நீங்கும்போது தான் நம்முடைய அஜ்ஞானம் நீங்கி உண்மையில் இருப்பது இறைவன் மட்டும் அந்த ஈஸ்வரன் தான் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றான் அப்போ இங்கே இருப்பது பிரம்மம் மட்டும்தான் அதனுடைய பிரதிபிம்பம் தான் இந்த மொத்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துடும் இந்த ஞானம் நமக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த அறிவு ஒளி நமக்குள்ள நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்முடைய அஜ்ஞானம் நீங்கப்பட்டு விடும் அப்படிங்கறத இந்த பாடல் மூலமாக சொல்லி அந்த விசேஷத்தை ஆவரண சக்தியானது மறைக்கின்றதுங்கிறது இந்த பாடலை சுட்டி காட்டுறாரு அப்ப இந்த தமோகணத்திலிருந்து வெளிப்பட்ட ஆவரண சக்தியை என்ன பண்ணதுன்னா உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் நம்மிடம் மறைத்துக் கொள்கிறது நம்முடைய அறியாமையாகவே மாறி நம்முடைய அறிவை மறைத்துக் கொள்கின்றது விட்சேப சக்தி என்ன பண்ணது இந்த தோன்றும் சக்தி என்ன பண்ணுதுன்னா பலவாராக இந்த பிரபஞ்சத்தை படைத்துக் கொண்டு அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது அப்ப இந்த ரெண்டு சக்தியுமே தமோ குணத்துல நம்முடைய அறியாமைக்கு ஆதாரமாக இருக்கிறது ஏன்னா இப்ப தோன்றும் சக்தி வந்து நல்ல சக்தின்னு சொல்ல முடியாது அதுவும் நம்ம மறைக்குது ஏன்னா பிரபஞ்சம் உண்மைன்னு நினைக்குது அல்லது நான் வந்து யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாது அறியாமையாக ஆவரண சக்தி மறைத்துக் கொள்கிறது இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம தெளிவாகணும் ஏன் வந்து இந்த தோன்றும் சக்தியை வந்து நம்ம உண்மை இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த தோன்றும் சக்தியை வந்து கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைத்துக் கொண்டு அது உண்மை அப்படின்னு நம்புறது அது ஒரு அறியாமை தான் அதே மாதிரி நான் உண்மையிலே பிரம்மம் மட்டும் தான் இருக்கிறது இந்த உலகம் இல்லை அப்படிங்கறதும் ஒரு அறியாமை தான் அப்ப இந்த ரெண்டு நிலைப்பாட்டை தான் இங்க வந்து ஆவரணம் விட்சேபம் அப்படிங்கிற இந்த சமூகத்தில் வெளிப்பட்ட இரண்டு சக்திகளாக இங்க விளக்கம் கொடுக்கிறார் அந்த விளக்கத்தின் வாயிலாகத்தான் நாம் இந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக நமக்கு சுட்டி காட்டிகிட்டே வருது இப்ப அடுத்தது நாற்பத்தி ஆறாவது பாடல் சொல்றாரு கேவல நிலை தோன்றாமற் கெடுத்தது பஞ்சகோஷம் ஜீவனும் ஜகத்துமாகி ஜெடித்த விட்சேபமன்றோ ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்றுதோ மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் த கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம் இப்ப கேவல நிலை அப்படின்னா என்ன இங்க கேவலம்னா சமஸ்கிருத வார்த்தைகளை வந்து தனித்த அப்படின்னு அர்த்தம் ஒரு தனித்த நிலை கேவல நிலை அப்படிங்கிறது ஒரு தனித்த நிலை தனித்த நிலைங்கிறது என்ன நிலைனா பிரம்ம நிலை அந்த பிரம்மம் மட்டும்தான் நீங்க தண்ணில் தானா இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பிரம்மத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது எப்படி கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அது பிரம்மத்தின் மீது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த தனித்த கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம் அப்போ எப்படி இந்த பஞ்ச கோஷம் தோன்றுது இந்த பலவாறாக தோன்றுகின்ற விட்சேபசக்தியின் காரியமான பஞ்சபூதங்களும் சூழ சூக்ஷம சரீரங்களும் பஞ்ச கோஷங்களும் அந்த ஏற்றி வைக்கப்பட்டு அது நம்முடைய அறிவை மறைக்கின்றது அப்போ அந்த நிலைப்பாடு நம்மள்கிட்ட இருக்குது இத வந்து நம்ம நீங்கணும் இந்த கோஷங்களையோ இந்த பஞ்சபூதங்களையோ பற்றிய விவரங்கள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உண்மையில் நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதை தான் இங்கே சொல்ல வராருக்கு கேவல நிலை தோன்றாமற் பஞ்சகோஷம் ஜீவனும் ஜகத்துமாகி ஜெனித்த விட்சேபம் என்றோ அப்ப இந்த விட்சேபம்னா என்ன தோன்றும் சக்தி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஜீவனையும் ஜகத்தையும் தோற்றுவிக்குது ஜெனிக்க வைக்குது இப்ப நான் அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு அகங்காரம் அமகாரம் உண்டாகுது அதுக்கு காரணம் நான்கிற இந்த உடல் அபிமானம் அப்புறம் எனக்கு வேறாக இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அது இந்த ஜகம்கிற ஒரு விஷயம் அப்ப இந்த உடல் அப்படிங்கிற ஒரு நானுங்கிற ஒரு அகங்காரமும் ஜகமும் எப்படி தோன்றுது விட்சேப சக்தியின் மூலமாக தோன்றும் சக்தியின் மூலமாக இவைகள் எல்லாம் தோன்றுகின்றன இதை தோன்றாமல் கெடுப்பது எது அந்த பஞ்சகோசம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இதை தோன்றாமல் கெடுக்குது எது தோன்றாமல் கெடுக்குது கேவல நிலை தோன்றாமல் கெடுக்குது கேவல நிலைனா நான் பிரம்மம் அப்படின்ற தனித்த நிலை தோன்றாமல் இவைகள் எல்லாம் இப்போ இத்தனை விதமாக விச்சேப சக்தியானது பிரம்ம ஐக்கிய நாணத்தை அறிய விடாமல் மறைக்கின்ற பொழுது ஆவண சக்தி பிறவி துன்பத்திற்கு வியாதி போன்றது என்று தாங்கள் உரைத்ததின் காரணம் தெரியவில்லை அதை விளக்கமாக கூறுங்கள் அப்படிங்கிறான் ஆவரம் தானே பால் அனர்த்தம் என்று உரைத்ததேதோ மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் அதான் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறான் சிசியம் இப்ப நீங்க வந்து தனித்த பிரம்ம நிலையை தெரிந்து கொள்ள முடியாத மாதிரி இந்த தோன்றும் சக்திகளாக நிறைய விஷயங்கள் தோன்றிடுச்சு அதாவது விட்சேப சக்தியின் மூலமாக பஞ்ச இந்த சூழ சூக்ஷம சரீரங்களும் தோன்றி இருக்கிறது பஞ்ச கோஷங்களும் தோன்றியிருக்கிறது இப்ப இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்குது பிரம்மத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குது அப்ப பிரம்மநிலை தோன்றவில்லை நான் அப்படிங்கிற அந்த தனித்துவமான தன்னில் தானாக இருக்கின்ற தன்னுடைய உண்மை ஸ்வரூபம் தெரியாத ஒரு நிலைப்பாட்டில மறைத்துக் கொண்டிருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆவரண சக்தி எவ்வாறு மறைக்கின்றதுங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க குருவே அப்படிங்குறும் கேட்கிறான் இந்த நாற்பத்தி ஆறாவது பாடல்ல இப்ப இந்த நாற்பத்தி ஏழாவது பாடல்ல சொல்றாரு தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலான் முத்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் கான் நீ ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசின் உண்டோ மாற்றம் என்று உழைப்பு என் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே அப்படின்னு இந்த பாடல்ல சுட்டி காட்டுறாருள்ள வரும்போது நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்ப அந்த விஷயங்களை தான் நம்ம தத்துவங்கள்னு சொல்றோம் நிறைய சாஸ்திரங்கள் வந்து பலவராக அந்த தத்துவங்களை பிரிக்குது இப்ப தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் எல்லாம் கூட இருக்கு அது வந்து சைவ சித்தாந்தம் போன்ற மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து நிறைய தத்துவங்களை சுட்டி இப்ப நம்ம வேதாந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா முப்பத்தி தத்துவங்களை நமக்கு மெயினாக சுட்டி காட்டுது அது சம்மந்தமான ஒரு சின்ன நூல் வந்து நான் இன்னைக்கு அனுப்பிச்சுருப்பேன் கொடுக்குது இந்த தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தத்துவங்களை பூரா நம்ம நீக்கும்போது அங்கே பிரம்மம் மட்டும் தான் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இப்ப இவர் பாடல் மூலமாக நம்ம விளக்கம் கொடுக்க போத இப்போ இதுல நம்ம ஏற்கனவே பதினேழு தத்துவங்கள் பார்த்தோம் அதாவது நம்ம பிரபஞ்சம் படைக்கப்பட்ட பஞ்சீகரண பாடத்துல நம்ம என்ன பண்ணோம் ஞானேந்திரியங்கள் ஐந்து மனம் புத்தி அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை சேர்த்தி மொத்தம் ஏழு தத்துவங்களாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்தது கர்மேந்திரியங்கள் ஐந்து பஞ்ச பிராணங்கள் அதாவது பிராணங்கள் ஐந்து சேரி பத்து தத்துவங்களாக எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த பத்தையும் ஏற்கனவே இருக்கிற ஏழையும் சேர்த்தி பதினேழு தத்துவங்களையும் நம்ம என்ன சொன்னோம் சூட்சம சரீரம்னு சொன்னோம் இப்ப இந்த சூக்ஷம சரீரம்னா என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் உண்டாகிறதுக்கு எத்தனை தத்துவங்கள் தேவைப்பட்டது பதினேழு தத்துவங்கள் தேவைப்பட்டது அப்ப என்னென்ன ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி மற்றும் பஞ்ச பிராணங்கள் இப்ப இவைகள் எல்லாம் எதுல சேர்ந்திடுது சூக்ஷம சரீரத்தில் ஆனா இப்ப இந்த ஜீவன் வந்து இப்ப நாம் இந்த உடம்போடு இருக்கிறோம் இப்ப நம்ம இந்த உடம்போடு இருக்கிறதுக்கு நமக்கு இந்த பதினேழு தத்துவங்கள் மட்டும்தான் தேவைப்படுதா அப்படின்னா இல்லை ஏன்னா நம்ம ஸ்தூலத்தேகத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து காட்சிக்கு தெரியக்கூடிய ஒரு உருவத்துக்குள்ள வந்துட்டோம் அப்போ நம்ம பஞ்சீகரணம் பண்ணும்போது என்ன பண்ணணும் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம பஞ்சபூதங்களை ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாத்திட்டோம் அப்போ சூழ பஞ்சபூதங்களாக மாத்தின உடனே இந்த உடலுங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துடுச்சு அப்போ இந்த ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாறி இந்த உடல் வந்த பிறகு நமக்கு இந்த உடல் செயல்படுவதற்குண்டான செயற்கருவிகள் எல்லாம் வந்துடுது இல்லையா அப்போ அதையெல்லாம் இங்கே சேர்த்தும் தான் தத்துவங்கள் வந்து கூடுது அப்போ அந்த அடிப்படையில் இங்க ஜீவன இடத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து ஆறு தத்துவங்கள் எங்க கூடுதலாக சேர்த்திக்கணும் ஸ்தூல சரீரம் உருவாவதற்கான ஆறு தத்துவங்கள் சேர்த்திக்கணும் அதை வந்து இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம் தத்துவங்கள்ங்கிற பாடத்திட்டத்துல அது பாருங்க தோல் சதை ரத்தம் நரம்பு எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிற ஆறு தத்துவங்கள் சேர்ந்ததுதான் ஸ்தூல சரீரத்துக்கு உண்டான முக்கியமான உள்ளுறுப்புக்கள் அதாவது நம்ம உடல் உருவாகிறதுக்கு உண்டான இந்த தாதுக்கள் சப்த தாதுக்கள் அப்படிங்கிற தாதுக்கள்ல இந்த ஆறு தாதுக்களை எடுத்துக்கிறாரு இந்த ஆறு தத்துவங்களும் பஞ்சபூதங்களில் இருந்து இறைவனால் ஆக்கி கொடுக்கப்பட்டது இதோட நம்ம என்ன பண்றோம் ஏற்கனவே சூட்சம சரீரம் பதினேழு தத்துவங்களை சேர்த்துனோம் அதை நம்ம என்னென்ன சேர்த்துணும்னு சொன்னேன் கர்மேந்திரங்கள் வாயுக்கள் ஐந்து அது ஒரு பத்து மனம் புத்தி ரெண்டு மொத்தம் பதினேழு தத்துவங்கள் சேர்த்திட்டோம் இப்போ இந்த பதினேழு தத்துவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கரணத்துல வந்து நம்ம மீதி மூன்றை ஐட்டத்தை விட்டுட்டோம் அந்த மூணை கூட சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மனம் புத்திகள் ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்ல சித்தம் அகங்காரம் உள்ளங்கிறதையும் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சேர்த்துக்கிட்டா மொத்தம் எத்தனை தத்துவங்கள் வருது இருபது தத்துவங்கள் வருது இந்த இருபது தத்துவங்களும் என்ன சூட்சம சரீரம் பஞ்ச வாயுக்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச அந்த கரணங்கள் ஐந்தைந்தான் எல்லாத்தையும் சேர்த்தி மொத்தம் இருபது தத்துவங்களை உருவாக்கிக்கிறோம் இப்போ இந்த இருபது தத்துவங்கள் சூக்ஷமத்தில் இருக்குது ஆனால் இந்த சூக்ஷம சரீரம் உருவாவதற்கு காரண சரீரமும் காரணமாக இருக்குது ஏன்னா ஒரு சூட்சம சரீரம் வரணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூன்று சரீரங்கள் வந்து நமக்கு இருக்குது ஒன்று வந்து காரண சரீரம் மற்றொன்று வந்து சூட்சம சரீரம் அந்த சூட்சம சரீரத்திலிருந்து தான் ஸ்தூல சரீரம்ங்கிற ஒரு சரீரம் வந்தது அப்போ காரணசரீரம் ஏன் வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த சூக்ஷம சரீரம் உருவாவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது இப்போ இந்த சூட்சம சரீரத்தில் நம்ம எல்லாம் அஞ்சு அஞ்சு விஷயத்த சேர்த்துட்டு பாருங்க பஞ்ச வாயுக்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரங்கள் அந்த கரணங்கள் இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த சூக்ஷம சரீரத்தை நம்ம பொதுவாக எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மனம்னே வச்சுக்கலாம் ஏன் மனம்னே வச்சுக்கலாம்னா இந்த மனம் தான் இந்த சூழ உடலுக்கு காரணமாக இருக்கிறதா அது வந்து தயாராயிட்டா இந்த உடம்புல வந்து கர்மேந்திரியங்கள் வந்துடும் ஞானேந்திரியங்கள் வந்துடும் அப்புறம் வாயுக்கள் வந்துடும் இந்த உடம்பு வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் நான் ஏற்கனவே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இப்ப லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் மனதுல தோன்றின உடனே நமக்கு அந்த லட்டு சாப்பிடக்கூடிய சுவை உணர்வு கொடுக்கக்கூடிய இந்த நாக்குங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அது நம்ம சுவைச்சு அந்த லட்டு நல்லா இருக்கு இனிப்பா இருக்குன்னு சொல்ல முடியுது அப்ப அந்த லட்டுனுடைய இனிப்பு சுவையை ருசிக்கக்கூடிய ஒரு ருசிப்பு தன்மையை உண்டாக்கக்கூடிய அந்த ரச சக்தியை படைத்த நாக்குக்கு எது காரணமாக இருக்கிறது மனம்தான் காரணமாக இருக்கிறது மனம் இருக்கிறதுனால தான் அந்த எண்ணம் தோன்றி அந்த எண்ணம் செயலாக மாறி அந்த செயல் வந்து அனுபவமாக மாறுகிறது அப்ப மனதனுடைய எண்ணம் எழுது அனுபவமாக மாறும் அதுக்கு ஒரு கருவி தேவைப்படும் அப்பதான் மாறும் அப்ப அந்த கருவிதான் இந்த உடல் அப்ப என்ன தேவைப்படுது ஒரு சூட்சம சரீரத்தால சாப்பிட முடியாது இப்ப மனசுக்கு வந்து லட்டு சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்தா மனசு சாப்பிட முடியாது அப்ப மனம் என்ன பண்ணுது ஒரு உடலை படைத்துக்கொண்டு அந்த உடல் வாயிலாக அந்த லட்டு சாப்பிட்டு அதை அனுபவமாக்குது இது சுவையாக இருக்கிறது அற்புதமா இருக்குதுன்னு அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுது இது மாதிரி எண்ணத்தினுடைய அத்தனை வலிமையான விஷயங்களும் இந்த உடல் மூலமாகத்தான் செயல்பாட்டுக்கு வருது அப்ப அந்த செயல்பாட்டுக்கு வருவதனால தான் இந்த ஸ்தூல உடல் உண்டாவதற்கு ஆதாரமாக சூக்ஷ்ம உடல் இருப்பது போல சூக்ஷ்ம உடல் உண்டாவதற்கு காரண உடல் இருக்கின்றது அப்படிங்கறத சாஸ்திரம் சுட்டி காட்டுது அப்ப இந்த மூன்று உடல் இருந்தாதான் ஒரு மனித உடல் வந்து உண்டாக முடியும் அப்ப இந்த மூன்று உடல்ல இப்ப ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கு காரணமான அறியாமை அவித்தேங்கிற ஒரு ராஜச குணமும் இங்க ரெண்டு தத்துவங்களாக சேர்த்துக்கு சொல்றாங்க ஏற்கனவே இருபது தத்துவங்களோட இந்த ரெண்டு தத்துவங்களும் சேர்த்துக்குங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கும் போது இப்ப நம்ம என்னென்ன சேர்த்தணும் இப்ப மொத்தம் இந்த இருபது சூட்சம சரீர தத்துவங்களை சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே பார்த்தா ஆறு ஸ்தூல சரீர தத்துவங்கள் ஆறு தூ சரீரம் என்ன தோல் சதை ரத்தம் நரம்பு எலும்பு மஜை என்ற ஆறு தத்துவங்களையும் சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஜீவனுக்கும் ஜீவனுக்கு உண்டான ராஜச குண அம்சத்தையும் எடுத்துக்கிட்டு மொத்தம் இருபத்தி எட்டு நம்ம கொண்டு வந்துரும் அது என்னென்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க ஸ்தூல தத்துவம் அதாவது ஸ்தூல தத்துவங்கள் ஆறு அதுதான் இந்த உடம்புல வரங்கக்கூடிய சப்த தாதுக்கள்லாம் ஆறு தாதுக்கள் எடுத்துக்கிறோம் சூட்சம சரீர தத்துவங்கள் இருபது எடுத்துக்கிறோம் அப்ப இருபத்தி ஆறாச்சு காரண சரீர தத்துவங்கள் ரெண்டு எடுத்துக்கணும் அது என்ன ஜீவனும் ஜீவன் உருவாவதற்குண்டான ராஜச குண அம்சத்தையும் எடுத்துக்கிட்டு இருபத்தி எட்டு தத்துவங்கள் இங்க வச்சுக்கிறோம் இப்ப இந்த இருபத்தி தத்துவங்களோடு இல்லாம முப்பத்தி ஆறு பத்தி இந்த சாஸ்திரம் பேசுது அப்ப அந்த முப்பத்தி தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு அடுத்து நம்ம பார்த்தா தானே புரிய வரும் அப்ப இந்த இவ்வாறு படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனின் சூழ சூக்ஷ்ம சரீரங்கள் அஞ்ஞான சக்தி என்னும் தாமச குணத்திலிருந்து வந்த சூழ சூக்ம பஞ்சபூதங்களிலிருந்து இறைவனால் ஆக்கி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த தத்துவங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளணும் அப்ப ஒவ்வொரு ஜீவனின் காரண சரீரமாக இருப்பது எது அப்படின்னா அவித்தை என்கின்ற ராஜச குணம் இப்ப இந்த ராஜச குணம் தான் இந்த உடம்பு எடுப்பதற்கும் அறியாமைங்கிற ஒரு நிலைப்பாடுதான் இந்த உடம்பு எடுப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது அப்ப அந்த நிலைப்பாட்டில் தான் நம்ம ஒவ்வொரு பிறவியாக வந்துகிட்டே இருக்கிறோம் ஏன் ஒவ்வொரு பிறவியா நம்ம வரோம் அறியாமை தான் காரணம் நம்ம கிட்ட வந்து நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அஜ்ஞான நிலை நம்ம இடம் இருப்பதுனாலே நம்ம பல்வேறு பிறவிகளாக உடம்பு எடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம் ஆனா ஒரு பிறவில கூட நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கவே இல்லை இப்ப இந்த பிறவியில அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்ப ஏன் இது நமக்கு கிடைச்சது இந்த பிறவில இது மாதிரி இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இதற்கு நம்ம பல்வேறு பிறவிகளாக செய்த கர்மன் விளைவுகள்ல புண்ணியக்கர்மான்னு ஒன்று இருக்கல்ல நம்ம செஞ்ச பாவமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது ஏன்னா நம்ம நான் நானுங்கிற அகங்காரம் அமகாரத்தை கொண்டு தான் ஒவ்வொரு செயல்களும் நம்ம செய்கிறோம் அப்போ அந்த செயல்களுக்கு பலாபலன்களை அனுபவித்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம சாதாரண பழமொழியே சொல்லுவோம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் இப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் இப்போ நம்ம வந்து மாங்காய் விதையை விதைச்சிட்டு மாங்காய் மரத்தில் மாங்காய் எதிர்பார்ப்போமா தேங்காய் எதிர்பார்ப்போமா மாங்காய் விதையை விதைச்சா அங்கே மாங்காய் தான் நமக்கு தெரியும் அங்க தேங்காய் கண்டிப்பா வரவே வராது அது போல நம்ம செய்யும் செயல்களிலே நன்மைகள் இருந்தால் நமக்கு அதனுடைய பலாபலன்கள் நல்லதை கொடுத்துடும் நம்ம செய்யும் செயல்களிலே தீமைகள் இருந்தால் அதனுடைய பலாபலன்கள் நமக்கு தீமையைத்தான் கொடுக்கும் அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தீமைகளை பூரா செஞ்சுட்டு இருப்போம் ஆனா எனக்கு நன்மை வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் எப்படி வரும் அதான் இப்ப நான் சொல்றேன் மாங்கா விதையை வதைச்சிட்டு தேங்காவை எதிர்பார்ப்பது எப்படி ஒரு மூடத்தனமோ ஒரு அறியாமையோ அது போல செய்கின்ற செயல்களில் தவறுகளான செயல்களை செய்து விட்டு எனக்கு நன்மைதான் வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்தாதான் நம்ம ஞானத்துக்குள்ளே வந்திருக்கணும் அர்த்தம் பாதையில நம்ம பயணிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்ப இந்த கர்ம விஷயங்களை நாம புரிந்து கொள்ளும் இப்ப நம்ம உண்மை நிலை என்ன நமக்குன்னு புரிய வரும் இந்த செயல் செய்கிறவன் யார் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி சாஸ்திரங்களுக்குள்ள வந்து தன்னைத்தானே விசாரம் பண்ணி பார்க்கும் இங்க இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர இயக்கத்துல இருந்துகிட்டு இருக்குது அப்ப ஈஸ்வரன் தான் இதை இயக்கிட்டு இருக்கிறான் இங்க நானுங்கிற ஒரு அகங்காரம் அமகாரம் வந்து இந்த ஜீவத்துவங்கிற தனித்துவமான என்னுடைய ரஜகுணத்திலே உண்டான அறியாமைதான் அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த அவித்தை நிலையிலே ராஜச அம்சத்திலே தோன்றிய ஜீவர்கள் தன்னை நான் என்று பாவித்துக் கொள்வதனால இந்த அறியாமை நிலைவர்களிடத்துல உண்டாகி விட்டது அப்படிங்கிறத சுட்டி ஆனா உண்மையிலேயே இங்க யார் இருக்கிறா சத்துவகுணத்தில் தோன்றிய ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறான் ஆனா அதுல தனியாக ரஜோ குணத்திலே தன்னை பிரித்து கொண்ட ஜீவர்கள் தன்னை ஈஸ்வரனுக்கு வேறாக பாவித்துக் கொண்டு நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்ற இருமைகளில் சிக்கி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு அப்ப இதுல இருந்து நம்ம விடுபட முடியும் இது போன்ற சாஸ்திர ஞானத்தை நமக்குள்ள உள்வாங்கி இந்த சாஸ்திர உண்மையிலேயே என்ன சொல்ல வருது இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன இந்த பிரபஞ்சம் என்பது யார் இந்த பிரம்மம் என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் நாம நம்மளை யாரும் தெரிந்து கொள்ள முடியும் போது இந்த மொத்த உடலும் யாராக இருக்கிறோம் உண்மையிலே நம்ம மட்டும்தான் தெரியல ஏன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்மளை தனியாக பிரித்து கொண்டதுனால நான் பேருவரன் வேறு என்று நினைத்துக் கொண்டதுனால இங்க பிரிவினை மனம் வந்து என்ன பண்றதுனா பல்வேறு பாவித்துக் கொள்கிறது பலவாறாக தோன்றும் விட்சேப சக்தி அப்படின்னு சொல்லுது தமோகுணத்திலே வெளிப்பட்ட விட்சேப சக்தி பலவாறாக தோற்றுவிக்கிறது இந்த பிரபஞ்சத்தை அப்படி தோற்றுவிக்கிறதுனால தான் பஞ்ச பூதங்கள் தெரிகிறது பஞ்ச கோஷங்கள் தெரிகிறது மனம் புத்தி சித்தம் அந்த கரணங்கள் தெரிகின்றது ஐந்து கர்மேந்திரியங்கள் தெரிகின்றன ஐந்து ஞானேந்திரியங்கள் தெரிகின்றன இது போன்ற நமக்கு எத்தனையோ தத்துவங்கள் வந்து இந்த உடம்பின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு இந்த உடம்பை நான் என்று பாவித்து கொண்டு தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அறிய முடியாத ஒரு அறியாமை நிலையிலே ஒரு அவித்தை நிலையிலே ராஜச அம்சத்திலே ஜீவன் சிக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இவர் வந்து தெல்ல தெளிவாக இந்த பாடலில் சுட்டி காட்டுறாரு அப்போ இப்போ தத்துவங்கள் நமக்கு தெரிஞ்சால்தான் நம்ம இந்த தத்துவங்கள்லிருந்து விடுபட முடியும் ஏன்னா நான் யாருன்னு நமக்கு தெரியாமல் நம்ம தத்துவங்கள் இருந்து எப்படி விடுபட முடியும் நம்ம தான் ஒவ்வொன்றும் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறமே இந்த புலன் என்னுடைய இந்த நாக்கு நான் இந்த கண்ணு என்னிருது இது வழியை நான் பாக்குறேன் இந்த காது வழியாக தான் கேட்குறேன் நம்ம எல்லாம் இந்த புலன்களை சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி நம்மளை நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் அதை தான் அறியாமையின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப நான் போடுற ஞான சாஸ்திரங்களை படிக்கும் போது நம்மளுடைய சொரூபம் என்னங்கறத சாஸ்திரம் சுட்டி காட்டுது அப்படி சுட்டுக் காட்டும் போது நமக்கு முப்பத்தி தத்துவங்கள் தேவைப்படும் கூட என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே இருபத்தி தத்துவங்களோட இந்த பஞ்ச அஞ்ச சேர்த்துக்குப்பா அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருபத்தி எட்டும் ஒரு அஞ்சும் சேர்ந்துடுது அப்ப ஆச்சு முப்பத்தி மூணு தத்துவம் இந்த முப்பத்தி தத்துவங்களோட இப்ப ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறான் ஈஸ்வரனுக்கு காரணமான மாயை அப்படிங்கிற ஒரு சத்துவ குணம் அம்சம் நமக்குள்ள இருக்குது ஏன்னா ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன் சத்துவ குணத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு மாயா அம்சம் தான் ஈஸ்வரன் ஏன் ஈஸ்வரனை மாயைன்னு சொல்றோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாயைனா என்ன அதாவது இருப்பது போல ஆனால் உண்மையில் அது இல்லை ஏன் அப்படி சொல்றாங்க இருப்பது போல உண்மையில் அது இல்லை அப்படின்னு அது வந்து போகின்றது நிலையாக இல்லை அது வந்து சாஸ்வதம் கிடையாது அது சத்தியம் கிடையாது அது நித்தியம் கிடையாது அது தோன்றி கூடியது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏன் அது தோன்றி மறைகிறது அது ஒரு ஆற்றல் ஈஸ்வரனுக்கு நம்ம யாருன்னா ஒரு சக்தி அப்ப அந்த சக்தி எப்படி இருக்கும் ஒரு ஆற்றலில் இருந்து வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது சயின்ஸ் அதை சொல்லுது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு ஆற்றலை வேறொரு ஆற்றலாக மாற்ற முடியும் இப்ப இதான் நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்களை பார்த்தோம் இப்போ நான் ஒரு சாப்பாடு எடுத்து உள்ள சாப்பிட்றேன் அது ஒரு வெளி பார்க்கறதுக்கு புறத்துல ஒரு சாதம் தான் ஆனா அது நம்ம உடம்புக்குள்ள போன உடனே என்ன ஆற்றலாக மாறுகிறது சப்த தாதுக்களாக மாறுது ரத்தமா மாறுது எலும்பா மாறுது மஜ்ஜியா மாறுது அப்போ இது மாதிரி நம்ம உடம்புல பல்வேறு மாற்றங்களை உட்படுத்தி இந்த உடலுங்கிற ஒரு அம்சத்தை கொண்டு வந்துடுது அப்போ இது ஒரு அன்னமய கோஷம்ங்கிற ஒரு உடல் நமக்கு உண்டாக்கி விடுகிறது அப்போ இது போன்ற ஜீவ தத்துவங்கள் இருபத்தி எடுத்துக்குங்க பஞ்சபூதங்கள் அஞ்சு எடுத்துக்குங்க இதோட வந்து ஈஸ்வரன் தத்துவ குண அம்சம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் சேர்த்துக்குங்க அப்ப மொத்தம் வந்து முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் உண்டாகி விடுகின்றன இந்த முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் தான் அந்த பிரம்மத்தை மறைக்கின்றது அப்ப முப்பத்தி ஆறாவது தத்துவமான பிரம்மம் மட்டுமே சத்தியம் மற்ற முப்பத்தி தத்துவங்களும் நீக்கப்பட வேண்டியது இது வந்து கற்பிதம் இதையெல்லாம் நம் நீக்கிவிட்டால் இருப்பது இறைவன் மட்டுமே பிரம்மம் மட்டுமேங்கிறது தான் இந்த தத்துவங்கள் மூலமாக நாம் அறியக்கூடிய விஷயம் அப்ப இந்த பிரம்மத்தை தவிர மற்ற அனைத்து முப்பத்தி தத்துவங்களும் அனித்தியம் என்றும் பிரம்மம் மட்டுமே நித்தியம் என்றும் சத்தியம் என்றும் பிரித்து அறுவதே இங்கு வந்து ஆத்ம ஞானம் ஆத்ம விசாரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த தத்துவங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்ப இந்த தத்துவங்களை நீங்க பதினேழு தத்துவங்களை தனியா ஏன் பிரிக்க வேண்டி இருக்குதுன்னா சூக்ஷம சரீரத்தினுடைய நிலைப்பாடு நம்ம சுட்டிக்காட்டுவதற்காக இருபத்தி தத்துவங்களை ஏன் சுட்டி காட்ட வேண்டியது இருக்குன்னா தத்துவங்கள் இருக்கிற சூட்சம சரீரத்துல நம்ம ஏற்கனவே மூணு விட்டதை அதாவது மனம் புத்தி தவிர சித்தம் அகங்காரம் உள்ளம்ங்கிற விஷயத்தை சேர்த்து இருபது தத்துவங்களாக மாத்தி அதோட நம்ம காரணசரீரம்ங்கிற ஒரு விஷயத்த உள்ள நுழைச்சி அப்புறம் பஞ்சபூதங்களை கொண்டு வந்து மொத்த முப்பத்தி ஐந்து தத்துவங்களை நம்ம நீக்கினால் மட்டும்தான் இங்க வந்து நான்கிற பிரம்மம் தெரிய வரும் அப்ப இதைதான் நேத்தி நேத்தின்னு சாஸ்திரம் சொல்லுது அதாவது இல்லை இல்லைன்னு நீக்கிடு இது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த நேர்த்தி தத்துவத்தின் மூலமாக எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியா உனக்கு எது தெரியும் அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான் இருக்குதுப்பா அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் பட் அதெல்லாம் உண்மை கிடையாது இது எல்லாம் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற அந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக நம்ம தத்துவம் ஒரு விஷயத்தின் வாயிலாக இதை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அந்த தத்துவங்கள் அடங்கிய நூலை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சேன் அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி இந்த பாடல்கள் வழியா நமக்கு சொல்லிக்கிட்டே வராது தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாகும் கான் நீ ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசையினுண்டோ மாற்றம் என்று உழைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாது அதாவது பலவராக தோன்றுகின்ற இந்த நிச்சய சக்தியானது துன்பமயமான பிறப்பிற்கு காரணமாக இருந்தாலும் அதுவே முக்திய விரும்பும் மூச்சுக்களுக்கு சாஸ்திரங்களை காதுகளால் கேட்டும் மனதினால் சிந்தித்தும் தெளிவு பெறக்கூடிய நன்மையை செய்வதையும் காண முடிகின்றது அப்படின்னு சொல்ல வராரு ஏன்னா இந்த சாஸ்திரம் ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இப்ப நம்மளை யாரு என்று தெரிந்து கொள்ள முடிகிறது அப்பதா இந்த பலவாராக தோன்றுகின்ற இந்த விக்ஷேப சக்தி நமக்கு பலவாரான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்குது மாயையை உண்டாக்குது ஒரு கயிற்றை வந்து பாம்பாக பாவித்து கொள்ள ஒரு மாயையை உண்டாக்கிடுது ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாயையை உண்டாக்குறதுனால நம்ம பாம்பை கண்டு பயந்துட்டுதான் வேலைக்காகுமா அப்ப அது பாம்பு இல்லை கயிறுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப இந்த விட்சேபத்து சக்தியில் தோன்றக்கூடிய பலவார அம்சங்கள் நமக்கு கண்ணுங்கிற ஒரு புலனை கொடுத்திருக்கிறது காதுன்னு ஒரு புலனை கொடுத்திருக்கிறது அப்ப இந்த கண்கள் காதுகள்ங்கிற மூலமா இந்த உடல் கிடைத்திருக்கின்றது இந்த உடலுடைய அம்சத்துல நமக்கு எத்தனையோ தத்துவங்கள் உள்ள இருக்குது அதான் அந்த கரணங்களை பார்த்தோம் பஞ்ச கோஷங்கள் பார்த்தோம் பஞ்சிரியங்களை பார்த்தோம் பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் தோன்றி இருக்குது இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஆனா இதுவே நமக்கு என்ன கொடுக்குது மோட்சம்ங்கிற ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்குது முக்தியை நமக்கு காட்டி கொடுக்குது அப்ப இந்த உடல் நமக்கு வந்து ஒரு கருவியாக இருந்து நம்மளை நாம் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாதனமாகவும் அமைந்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு சாதனமாகத்தான் இது இருக்கிறதுனால இது மும் சொற்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாரு அப்போ கற்பதற்கு அனுகூலமான பகல் காலம் போல நிச்சேப சக்தியையும் எதையும் செய்ய முடியாத இரவு காலம் போன்ற ஆவண சக்தியையும் நாம் கருத வேண்டும்ங்கிறாரிங்க கூற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசையினுண்டோ மாற்றம் என்று உழைப்பேன் மைந்தா மறைப்பது மிக அப்போ இரண்டு நிலைப்பாடு நம்ம பார்க்குறோம் தினமும் அணுதினமோ பகற்பொழுது இரவு பொழுது அப்படின்னு பாக்கிறோம் இப்போ பகற்பொழுதுல நமக்கு நல்லா விஷயங்களும் நல்லா தெரியுது இரவு பொழுதுல நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்போ அது போல நம்ம இடத்துல தோன்றிய இரண்டு சக்திகள் அதாவது விட்சேப சக்தி ஆவரண சக்தி தோன்றும் சக்தி மறைக்கும் சக்திங்கிற அறியாமை நிலைகளிலே இப்போ நம் மறைக்கும் சக்தியில தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு மறைப்பு தன்மையில நம்ம இருந்து கொண்டிருந்தா கூட தோன்றும் சக்தியாக விக்ஷேப சக்தியிலே நமக்கு கிடைத்த இந்த உடலுங்கிற ஒரு வரப்பிரசாதத்தை வைத்துக் கொண்டு புலன்கள் என்ற ஒரு முக்கிய கருவிகளை நமக்கு கையாண்டு கொண்டு மனம்ங்கிற ஒரு பிரத்யேக கருவியின் வாயிலாக தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத வழிமுறையை சாஸ்திரத்தை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி சக்தியை நமக்கு இறைவன் நல்கி இருக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புத உடல் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல அவர் சுற்றி காட்டுறாரு அப்ப இந்த விட்சேப சக்தியை வந்து ஒரு பகல் காலம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆவண சக்தி வந்து இரவு கால மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப இது ரெண்டும் வந்து வந்துதான் போகும் ஆனா அது நம்ம எப்படி கையாள்றோங்கிறது தான் இங்க நம்மளுடைய அறிவாற்றல இருக்குது அப்படிங்கிறது இங்க இந்த பாடல்ல அவர் சுட்டி காட்டக்கூடிய விசேஷ தன்மை அது வந்து நாற்பத்தி பாடல்ல சொல்றாரு இப்ப அடுத்தது நாற்பத்தி பாடல்ல சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கன் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைவர் ஒருவர் உண்டோ முழுத்த விஷேபம் எல்லாம் முத்தி கூட்டி இருக்கும் கொளுத்த வாவரண முக்தி கூடாமற் கெடுத்த கேடே அப்ப என்ன இங்க சொல்றாருனா இப்ப நம்ம வந்து மூன்று அவஸ்தைகள் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குது என்னென்ன அவஸ்தை விழிப்பு நிலை அவஸ்தை கனவு நிலை அவஸ்தை ஆழ்ந்த உறக்க நிலை அவஸ்தை அதுல இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நம்ம தினம்தோறும் ஒரு பிரளயத்தை நம்ம பார்க்குறோம் என்ன பிரளயம் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு போயிடுது இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எப்ப சொல்லுவாங்கன்னா இந்த அழிவுல வந்து இந்த உலகம் இல்லாமல் மறைஞ்சிடும் பிரபஞ்சம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எப்போ அழியும் நம்ம அழிஞ்சா அது உலகம் அழிஞ்சிடும் ஆனா இந்த கருவி என்ன பண்ணுதுன்னா இரவு நேரத்தில் தூங்கும் போது இந்த மனம்ங்கிற ஒரு கருவி தன்னுடைய மூலத்துல போய் ஒடுங்கும் போது அங்க இந்த உலகம் அழிஞ்சுதான் போகுது தினந்தோறும் அழிஞ்சு போகுது அதான் இங்க சுட்டி காட்டுறாரு ஆழ்ந்த உறக்க நிலையிலே சுளுத்தியில் பிரளயத்தில் தோன்றும் ஜகங்கன் மாண்டும்ம் அப்போ தினந்தோறும் நீ சுளுத்திய அவசியில தூங்குறியாப்போ ஆண்ட உரக்கில தூங்கிட்டு இருக்கும்போது இந்த உலகம் மறைந்து போகின்றது ஜகம் வந்து மறைந்து போகின்றது அது என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு பிரளயம் அது ஒரு அழிவுன்னு தெரிஞ்சுக்கோ ஏன் எனில் பிரளய காலத்தில் எப்படி எல்லா உடல்களும் உலகங்களும் தத்தமது காரணத்தில் லயமடைந்து விடுமோ இப்போ ஒரு பேரழிவு உண்டாகுது இந்த பிரபஞ்சம் வந்து மொத்தத்தில் எல்லா பக்கமும் ஒடுங்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த மகா பிரளயம்னு ஒரு பிரளயம் நடக்கும் அப்ப இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே மூலத்துல போய் ஒடுங்கிடும் அப்ப அதை எங்க தோன்றுச்சோ அங்கே போய் அது மூலத்துக்கு திரும்பி போய் ஒடுங்க போகுது அதைதான் மகாபிரளயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இப்ப அந்த மகாபிரளயம் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அணுதினமும் நமக்கு தினசரி பிரளயம் நடந்துட்டு இருக்கேன் தினந்தோறும் தூங்கும்போது இந்த உலகம் காணாம போயிடுது அப்ப அதை இங்க சொல்றாரு அப்ப எப்படி இந்த மகாபிரளயத்துல இந்த உலகமே இல்லாம போகுதோ அது தினந்தோறும் நீ அனுபவிக்க கூடிய அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில ஒரு அழிவு உண்டாகுது இல்லையாப்பா அதுதான் பிரளயம் அது எங்க போய் அடங்குது தன்னுடைய காரணத்துல போய் ஒடுங்குது தன்னுடைய மூலத்துல போய் ஒடுங்குது லயம் அடைந்து விடுகிறது அப்போ அந்த லயத்துல ஒன்றுமே இல்லாத வெறுமையான சூன்யம் மட்டும் எப்படி இருக்குதோ அப்ப அது ஆழ்ந்த உறக்கத்துல அந்த கரணம் இல்லாம ஒன்றுமில்லாத சூன்யத்தில மனம் ஒடுங்கி இருக்கும் அப்படி ஒன்றுமில்லாத அந்த ஒடுக்க நிலையை பிரளயம் கூட அறியமை நிலைதானே தவிர முக்தி நிலை என்று கூற முடியாது அப்படின்னு நீங்க சொல்றாரு இந்த பாடல்ல அதாவது அழுத்திய பவம் போய் முக்தி அடைவர் ஒருவர் உண்டோ முழுத்த விச்சேபம் எல்லாம் முக்தியிற கூட்டு கிற்கும் கொடுத்த வாவரண முக்தியை கூடாமற் கெடுத்த கேடே அப்போ ஆழ்ந்த உறக்க நிலையில் நம்ம தூங்கும் இந்த உடலும் உடலின் புறக்கரணங்களும் அந்த கரணங்களும் இல்லாம போயிடுது அப்ப இந்த உடலும் உலகமும் உறவுகளும் தெரியாத ஆழ்ந்த உறக்கத்திலே மனம் வந்து தன்னுடைய காரணத்துல போய் லயமாகி விடுகின்றது அந்த நிலையை வந்து நம்ம சூன்யம்னு சொல்றோம் ஏன்னா அங்கே ஒன்றுமில்லாத சூன்ய நிலை அப்ப அந்த ஒன்றுமில்லாத சூன்யத்தில் நம்ம எப்படி வந்து ஆன்மான்னு சொல்ல முடியும் இப்போ வந்து புத்த மதத்துக்கும் நம்முடைய சனாதன தர்மத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ பௌத்த மதம் என்ன சொல்லுதுன்னா சூன்யம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது அப்ப சூன்யம்னு அது சொல்றதை நம்ம சனாதன தர்மம் வந்து மறுக்குது ஏன் சனாதன தர்மம் மறுக்குதுன்னா இப்ப சூன்யம் அப்படின்னா அதை நம்ம வட்டமனை எடுத்துக்கலாம் ஆனா அந்த சூன்யத்துக்கு வேறாக ஒன்றுமே இல்லை இந்த பிரபஞ்சமெல்லாம் கிடையாது அப்படின்னா அது ஒரே வாரத்தில் அப்படி சொல்லி அப்படியே அதை குடிக்க பார்க்குது ஆனா நம்ம தர்மம் என்ன சொல்லுதுன்னா அந்த சூன்யம்ங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து யார் அப்படின்னு கேள்வி கேட்குது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுது இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ சொல்றியாப்பா அந்த ஆழ்ந்த உறக்கத்துல பிரலயத்தில் எல்லாமே இல்லாம போயிடுது ஒன்றுமே தெரியல ஆனா அது ஒன்றும் தெரியாத ஒரு நிலைய விழிப்பு நிலைக்கு வந்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் நல்லா தூங்குனேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாம தூங்குனேன் அப்படின்னு ஒன்னு சொல்ல முடியுது இல்லையா நம்மளால அப்ப அப்படி சொல்றவன் யார் அப்படின்னு நம்ம சனாதன தர்மம் கேள்வி கேட்குது அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவனோ ஒருத்த தெரிஞ்சு வச்சுட்டு தானே அவன் விழித்து எழுந்த உடனே அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நான் எதையுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கறத தெரிந்து கொள்கிறான் எதையுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் சூன்யத்துல இருந்தேங்கிறத தெரிந்து கொள்வதற்கும் ஒரு சக்தி வேணும் இல்லை ஒரு அறிவு வேணும் இல்லை அந்த அறிவு தான் நம்ம தர்மம் என்னதுன்னா பிரம்மமுன்னு சொல்லுது அப்போ நான் தன்னை அறிந்து கொள்ள முடியாமல் ஒன்றுமே இல்லைன்னு ஒரே வாரத்தில் சூன்யம்னு சொல்றது ரொம்ப எளிது ஆனா அந்த சூன்யம்னு சொல்லக்கூடியவனே ஒருத்தர் இருக்கிறான்ப்பா அதுதான் பிரம்மன் சொல்றது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் அதனால தான் நம்ம தர்மம் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கின்றது ஏன்னா எத்தனையோ மதங்கள் வந்து போகின எத்தனையோ தர்மங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து போகின ஆனா எதுவும் நிற்க முடியல ஆனா நம்முடைய தர்மத்தை மட்டும் சனாதனம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அது எப்போ தோன்றியதுன்னே சொல்ல முடியாது ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறது ஏன்னா இந்த தர்மத்துல மட்டும்தான் உண்மையை சொல்லுது இருப்பு இருக்குது ஆனா அந்த இருப்பு மட்டும்தான் எல்லாமா இருக்குது அது தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு ஒரு உணர்வு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சாஸ்திரம் நம்முடைய சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எத்தனையோ மதங்கள் இங்கே வந்தன ஆனா அந்த ஒரு மதம் கூட இந்த உண்மை யதார்த்தத்தை எடுத்து கூறவே இல்லை கூறவும் முடியவில்லை ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலையில நின்றுறாங்க அதுக்கு மேல அவங்களால பயணம் பண்ண முடியல இப்போ பௌத்த மதம் பயணித்தால் கூட சூன்யங்கிற ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டு அது அதற்கு மேல பயணிக்க தெரியாம அங்கே நின்றுடுச்சு அதனாலதான் நம்ம இந்தியாவில வந்து பௌத்த இல்லாம போச்சு இது வந்து மற்ற நாடுகள்ல இருக்குது ஆனா நம்ம இந்தியாவில ஏன் இல்லை நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால நம்ம என்ன பண்றோம் பௌத்த மதத்தை ஆனா இன்றைய காலகட்டங்களில் வந்து மற்ற மதங்கள் உள்ள ஊடுருவிச்சு ஏன்னா இப்ப முஸ்லீம்கள் உள்ள வந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்தது அப்ப அதனால இங்கே மற்ற ரெண்டு மதங்கள் இங்கே ஆழமாக வேறுறி விட்டது ஆனால் உண்மையிலே நம்முடைய தர்மம் இந்து மதத்துக்கும் முன்னாடி நம்ம தர்மம் சனாதன தர்மம் மட்டுமே இங்க உண்மையை தெல்ல தெளிவாக எடுத்து கூறியது இப்ப இந்து தர்மம் கூட வந்து நம்ம வேத காலத்துல என்ன பண்ணிட்டோம் வேத தர்மமாக மாத்தி நிறைய கோயில்களை உண்டாக்கி அதுல நிறைய விஷயங்களை நம்ம உள்ள புகுத்திட்டோம் ஏன்னா அந்த அறியாம நிலையை நீக்கிறதுக்கு ஏதோ நான் சொல்லித்தரேன்னு சொல்லி ஆரம்பிச்சு போய் அது வேற மாதிரி மாறி போச்சு அதனாலதான் அத்தனை சாஸ்திரங்களும் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடாம போச்சு இதை வந்து நாரத பக்தி சூத்திரத்துல நாரதரை தெளிவுபடுத்துறாரு இப்போ பாகவதம்ங்கிற ஒரு விஷயம் ஏன் வந்தது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வியாசர் எழுதினாரு ஆனா யாராலையும் புரிந்து முடியல ராமாயணம் மகாபாரதம்ங்கிற கதைகள் வடிவில் நம்ம எவ்வளவு விஷயங்கள் எடுத்து கொடுத்தாலும் நம்ம ஜனங்கள் வந்து அதை எப்படி பாக்குறாங்க ஒரு கதையா தான் பாக்குறாங்களே தவிர அதனுடைய தத்துவங்களை அவங்க தெரிந்து தயாராக இல்லை அப்போ தத்துவங்களை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப அறியாமை நிலையில் இருக்கிறது அதாவது அவங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இல்லை அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து எப்படி எடுத்து சொல்ல முடியும் கதை கதையா சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இப்போ இது மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தில் எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இப்போ ஏன் இந்த புரிதல் சக்தி இவங்களுக்கு வரவே இல்லை அப்போ இவங்களுடைய மனம் வந்து அந்த அளவுக்கு கண்ட விஷயங்களில் போய் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இப்ப இது போன்ற ஞான விஷயத்துக்குள்ள வரும்போது நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தி நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேள்வி கேட்டு நீக்கி கொள்ளும் மட்டும்தான் நம்ம நம்ம உண்மையான நிலைப்பாடு என்ன உண்மையிலே நம்ம யார் இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது பிரம்மங்கிறது யார் அப்படின்னா நமக்கு தெரிய வரும் அப்ப இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வது இந்த சாஸ்திரங்களை நம்ம மீண்டும் மீண்டும் படித்து நல்ல தெளிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இங்க அவர் தான் சொல்ல வர்றாரு ஆழ்ந்த இந்த புறக்கரணங்களும் அந்த கரணங்களும் இருக்கிற மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற ஒரு விஷயமே இல்லை புறத்துல வந்து பாக்குற என்ன கண்ணு காது மூக்கு நாக்குங்கிற விஷயமும் இல்ல மொத்தத்துல உடலும் இல்ல இந்த பிரபஞ்சமும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைய வந்து சூன்யம் அப்படின்னு சொல்றோமே ஆனா அந்த ஒன்றுமில்லாத சூன்யத்தை அறிவு சொரூபமான ஆன்மான் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் ஏன்னா அங்க நான்கு தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடுல இல்ல எப்ப நான் தன்னை உணர்ந்து கொள்ளும் விழிப்புணர்வு தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும் ஆழ்ந்த உறக்க தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த நிலைப்பாட்டிலும் அங்கு பிரம்மம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே தன்னை உணர முடியாத நிலையில இருப்பதனால அதை வந்து சூன்யமும் பௌத்தமும் சொல்லிடுது அப்ப இந்த தினசரி பிரளயம் இந்த தினசரி நம்ம மனமற்ற நிலைக்கு போனால் கூட அதை வந்து நம்ம முக்தி கொடுக்க நமக்கு பயன்படாதுங்கிறாரு ஆகவே பலவிதமான தோற்றத்திற்கு காரணமான விட்சேப சக்தியில் உண்டான புறக்கரணங்களையும் அந்த பயன்படுத்தி சாஸ்திரங்களை கற்றும் கேட்டும் அறிந்து அதை பற்றி சிந்தித்து அறிவில் தெளிந்து பரமசுகமான முக்தியை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு இந்த பாடல அவர் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுறாரு இந்த பாடல் அவர் சொல்ற வழி என்னன்னா முழுத்த விட்சேபம் எல்லாம் முக்தியிற்கூட்டு கிற்கும் கொளுத்த ஆவரண முக்தி கூடாமற் கெடுத்த கேடு அப்போ இதளிவா புரிந்து கொண்டு இந்த முக்திக்கு காரணமான இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து அப்ப ஆழ்ந்த இருளாக இருக்கின்ற இந்த ஆவரண சக்தியானது நம்முடைய அறிவை மறைத்து முக்தியை கெடுத்து விடுகின்றது எனவே முக்திக்கு சாதனமான புறக்கரணமும் அந்த கரணமும் தேவை இங்கு வலியுறுத்தப்படுகிறது இதைதான் திருமுருளுடைய திருமந்திரம் ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுறது எப்படின்னா உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் என்கிறார் திருமந்திரம் அப்போ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயம் பிரம்மம் இருப்பதனால்தான் இருக்கின்றது ஆனா இந்த பிரபஞ்சம் எதற்காக படைக்கப்பட்டது பிரம்மம் தன்னை அறிந்து கொள்வதற்காக படைக்கப்பட்டது அப்ப அது போல நமக்கு கிடைத்திருக்கிற உடல் எதற்காக கிடைத்திருக்கின்றது தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த உடல் நமக்கு கிடைத்திருக்கின்றது இதைத்தான் அவ்வைப் சொல்றார் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனைத்தான் அப்ப இந்த உடம்பை வந்து நான் எதற்காக பெற்றிருக்கின்றேன் இதனுடைய பயன் என்ன அந்த உடம்பினுக்குள்ளே இருக்கின்ற உத்தமனையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உடம்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிறது எப்ப புரியுதோ அப்போ இந்த உடல்கிற ஒரு கருவியை கையாண்டு அந்த பரபிரமத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதற்காக கிடைக்கப்பட்ட ஒரு கருவிதான் இந்த உடல் அப்போ இந்த உடல் என்ன பண்ணுது ஒவ்வொரு ஆற்றலாக பரிணமித்து கொண்டே இருந்து பிரத்யேக ஆற்றலாகிய மனித அறிவுக்குள்ளே வந்து ஆறாவது அறிவாகிய தன்னை பகுத்தறியக்கூடிய சக்தியை பெற்று அந்த பகுத்தறிவின் வாயிலாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்களை கொண்டு தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான விஷேப சக்தியின் வாயிலாக தோற்றுவிக்கப்பட்ட சக்தியின் வாயிலாக பலவாறாக தோன்றுகின்ற இந்த பிரபஞ்சத்திலே இந்த சாஸ்திரமும் தோன்றியிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த சாஸ்திரத்தையும் தெரிந்து கொண்டு அந்த சாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதற்கான புலன்களையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இந்த பிறவி பயனை நம்ம அடைய வேண்டும் அப்படிங்கறத இந்த நாற்பத்தி பாடல்ல அறிவுறுத்துகின்றார் இப்ப இன்று இந்த நாற்பத்தி எட்டாவது பாடலோட நான் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாற்பத்தி ஒன்பதாவது இருந்து மற்ற பாடல்களை அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி ஓம் தத்